அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் வள்ளுவர் அன்பை அறிமுகப்படுத்தி அன்பினுடைய சிறப்புக்களை எல்லாம் உபதேசம் செய்தார் அன்பை அடைத்து வைக்க முடியாது அன்புடையவர்கள் தங்களுடைய எலும்பை கூட பிறருக்கு மனமுவந்து வழங்குவார்கள் இந்த உயிருக்கு உடம்போடு இருக்கிற தொடர்பினுடைய நோக்கமே அன்போடு வாழ்வது தான் அன்பினால நமக்கு நிறைய உறவுகள் சிறப்பான உறவுகள்லாம் ஏற்படும் அது உலகத்தையே நமக்கு அரவணைத்து உலகத்தையே நமக்கு சொந்தமாக்கிவிடும் அப்படின்னெல்லாம் சொன்னார் ஆ துறவிகளை காட்டிலும் சிறந்த தன்மையை அன்பால் பெற முடியும் என்றும் அன்பு அறத்தை மாத்திரம் அல்ல அதர்மத்திலிருந்து நம்மை விடுவிக்கவும் செய்யக்கூடிய சக்தி பிடித்தது என்று அறத்தை போற்றி புகழ்ந்தார் இனி வரக்கூடிய மூன்று குரட்பாக்களில் என்ன சொல்லுகிறார்னா அன்பு இல்லைன்னு சொன்னால் என்னெல்லாம் குறைபாடு ஆக அன்பை நாம் எல்லாரும் வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயற்கையாக குறுகி அளவில் இருக்கிற அன்பை நாம் செயற்கையாக பரந்தளவில் விரித்தோமே ஆனால் அது பிறகு இயற்கையாக மாறிவிடும் ஃபேக் இட் மேக் இட் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்தில் அதாவது நமக்கு நம்முடைய உற்றார் சுற்றம் தாய் தந்தை நண்பர்கள் இந்த குறுகி அளவில் இருக்கக்கூடிய பற்று போன்றுிற இந்த அன்பை அறிவுபூர்வமாக நாம் உலகமெங்கும் பரப்புவோமேயானால் வளர்ப்போமேயானால் எல்லோரிடத்திலுமே அன்பை செலுத்தி பழகுவோமேயானால் அந்த அன்பு தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நன்மை பயக்கும் என்பது தான் திரும்ப திரும்ப ஒரு கருத்து இந்த குரலில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பில் அதனை வெயில் போல அன்பில் அதனை அறம் காயுமே இந்த என்பு எலும்பு இல்லாத புழு என்ன பண்ணும்னா அது வெயிலை நோக்கி ஓடும் வெயிலில் போனால் அந்த எலும்பு அந்த புழுவானது அப்படியே துடிக்கும் துடிஞ்சு வருத்தி இறந்து போகும் ஆக எலும்பு இல்லாத புழுவை இந்த இடத்துல எலும்பு இல்லாத உடம்பைன்னு நம்ம சேர்த்துக்கணும் எண்பில் அதனை என்பில் அதனை எலும்பு இல்லாத உடம்பை உடைய புழுவை வெயில் போல காயுமே வெயில் காயுவது போல வெயிலானது வருத்தி எடுப்பது போல அன்பில் அதனை அன்பு இல்லாத உயிரை அங்க எலும்பு இல்லாத உடம்பைன்னு சொல்ற மாதிரி இங்கே என்ன போட்டுக்கணும்னா மனித உடம்புல வாழ்கின்ற அன்பு இல்லாத உயிரை அன்பை வளர்க்காத உயிரை அறம் காயுமே தர்ம தேவதை அந்த அறக்கடவுள் வருத்துவார் ஆ தர்ம தேவதையானது கஷ்டப்படுத்தும்னு அர்த்தம் ஆ அறம் வருத்துமேன்னா என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் இன்பமாக இருக்கணும்னாலே அன்பு இருக்கணுங்கிறது ஒரு நியத்தி அந்த அன்புங்கிறத வளர்க்கலேன்னு சொன்னால் இந்த பிரபஞ்ச நியத்தியே துக்கப்படுத்தும் நம்மிடத்துல யாரும் அன்பு செலுத்த மாட்டார்கள் நாமும் பிறர் அன்பு செலுத்தலேன்னு சொன்னால் பிறர் நம்மட்டும் அன்பு செலுத்தினாலும் அந்த அன்புக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம் நம்ம ஆகையினால மதிப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நமக்கு இன்பம் கிடைக்காது பிறருடைய அன்பை நாமளும் மதித்து போற்றணும் நம்முடைய அன்பை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பது போல பிறர் நம்மீது செலுத்துகின்ற பேர் அன்பை நாமும் ஏற்று போற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த நியத்தியே நம்மை துன்பப்படுத்தும் ஆக அறக்கடவுள்னா அந்த அந்த நியத்தி அந்த பிரபஞ்ச நியத்தி என்ன பண்ணும்னு கேட்டால் அன்பு இல்லாதவர்களுக்கு துன்பம் அதிகம் ஆ அன்பை வளர்ப்பவர்களுக்கு இன்பம் அதிகம் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆகவே எதிர்மறையில் சொல்றார் எலும்பு இல்லாத உடம்ப உடைய புழு எப்படி தன்னுடைய இயல்பால வெயிலில் போய் தானே தன்னை அழித்துக் கொள்கிறதோ அப்படி மனித உடம்புல வாழ்கின்ற உயிர்கள் அன்பு இல்லாமல் இருப்பதனால் இந்த பிரபஞ்ச நியத்தியாகிய அறமானது துன்பத்தை கொடுக்கிறது என்பது கருத்து என்பதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்